அண்டசராசரங்களை படைத்து நுணுக்கமாக படைத்து ரட்சித்து பாதுகாத்து வருகின்ற எங்களுக்கெல்லாம் வழிகாட்டலுக்காக வேதங்களையும் நபிமார்களையும் அனுப்பி எங்களுடைய வாழ்க்கையை மலர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி துணை ஆலமீன் அல்லாஹு தாலாவுக்கே சொந்தமானதாக அந்த புகழ் அனைத்தும் அலகமது சாந்தியும் சமாதானமும் அவருடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதிநபி முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் நல்லடியார்கள் சாலிஹீன்கள் அனைவர் மீதும் உண்டாவதாகும் இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாவுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவருடைய மாளிகையிலே இலத்திகாவுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தாலாவுடைய நல்லே அல்லாஹுக்கு சுபகான எங்களுடைய உள்ளங்களிலே ஊசலாடக்கூடிய எல்லா எண்ணங்களையும் எங்களுடைய உறுப்புகளால் வெளியாகக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் மிகவும் கவனமாக நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான் அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற வகையிலே அவனை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் பயந்து கொள்ளும்படி அஞ்சிக்கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாவுடைய நிலடியார்களே அல்லாஹா குஸ் பகவத்த ஆலா இந்த உலகத்தை இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்து மனிதனுக்குத்தான் கொடுத்திருக்கிறான் இந்த முழு பிரபஞ்சமும் உலகமும் அவற்றில் உள்ள எல்லா படைப்பினங்களும் மனிதனுக்காக மனிதனுக்கு அவற்றை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் மாத்திரமல்ல இந்த உலக வாழ்க்கையை அலங்காரமானதாக கவர்ச்சியானதாக மிகவும் ஆகர்ஷம் கொண்டதாக அமைத்திருக்கிறான் ரசூல் நாயகம் செல்லம் லாகு அலைவ அவர்கள் சொன்னார்கள் இந்த உலக வாழ்க்கையை பற்றி இந்த துணியா சொல்வத்தும் நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது இனிமையானது ருசியானது மாத்திரமல்ல அது பசுமையானது கவர்ச்சியானது வெளிரங்கத்தில் பார்க்கின்ற பொழுது அல்லாவுடைய படைப்பினங்களிலே ஒரு அழகு ஒரு கவர்ச்சி இருக்கிறது அல்லாஹு தாலா பசுமையை வைத்திருக்கிறான் மாத்திரம்ல எமது உள்ரங்கத்திலே அல்லாஹால ஆசைகளை ஆசாபாசங்களை வைத்தும் படைத்திருக்கிறான் எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது மிகவும் அற்புதமானது சகோதரர்களே மிகவும் கவர்ச்சியானது ஈர்ப்பு சக்தி கொண்டது இவற்றையெல்லாம் ஏன் படைத்தான் ஏன் இப்படி படைத்தான் என்றால் மனிதனை சோதிப்பதற்காக தொடர்ந்தும் சல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்நல்லாக ஏன் இப்படி கவர் அழகாக இனிமையாக இந்த உலகத்தை படைத்திருக்கிறான் என்றால் உங்களை அதிலே பரிபாலகர்களாக ஹலீஃபாக்களாக படைத்து நீங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறீர்கள் என்று பார்க்கிறான் அல்லாவுடைய நல்லே கவர்ச்சியாக படைத்திருக்கிறான் இனிமையாக படைத்திருக்கிறான் எங்களை எல்லாம் அவருடைய பிரதிநிதிகளாக இந்த உலகத்திலே அமைத்திருக்கிறான் தொடர்ந்தும் செல்லந்தாக அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் என்று பார்ப்பதற்காக ஒரு சோதனை சோதனை கூட மிகவும் கஷ்டமான ஒரு காலப்பிரிவு வாழ்க்கை என்பது ஒரு எங்களுடைய ஆசா உலகத்திலே பார்க்கின்ற இடங்களில் கவர்ச்சிகள் இன்னொரு பக்கத்திலே ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இவற்றுக்கு மத்தியிலே நாங்கள் எப்படி கவனமாக இந்த வாழ்க்கை என்பது ஒரு சோதனை கூட நாங்கள் கவனமாக நடக்க வேண்டுமே என்ற உணர்வோடு எப்படி நாங்கள் நடந்து கொள்கிறோம் என்று பரீட்சிப்பதற்காக எவ்வளோக்கும் ஐயோக்கும் அமலா உங்களுக்கு மத்தியில் யார் அழகான அமல்களை செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹால தந்திருக்கிறார் இந்த உலக வாழ்க்கை என்பது கவர்ச்சியானது ஆபத்தானது நாங்கள் மயங்கி விடக்கூடாது நாங்கள் எங்களை எழுந்து விடக்கூடாது நிதானமாக இருக்க வேண்டும் இந்த உலக வாழ்க்கைக்கு நாங்கள் அடிமையாகி விடக்கூடாது அல்லாஹு தாலா குரானிலே இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லிக் காட்டுகிறான் அது மிகவும் முக்கியமான ஒரு வசனம் அல்லாஹு தாலாவுடைய விஷயத்திலே ஷைத்தான் உங்களை வழிகடுத்து விடாமல் இருக்க வேண்டும் மயக்கி விடாமல் இருக்க வேண்டும் அல்ஹாத்து உலக வாழ்க்கையும் உங்களை மயக்கி விடாமல் இருக்க வேண்டும் எங்களுடைய பிரதானமான கவனத்தை விட்டும் திசை திருப்பி விடாமல் இருக்க வேண்டும் பிரதானமான நோக்கம் நாளை மறுமையில் வெற்றி அடைவது இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனையாக பார்ப்பது அல்லாவுடைய நிலடியார்களே ஏன் இவற்றை சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால் இன்றைய உலகத்தை பார்க்கின்ற பொழுது மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பல அதிசயங்களை நாங்கள் பார்க்கிறோம் சிலர் சொத்துக்களுக்கு அடிமையாகி போகிறார்கள் சொத்துக்களையும் பணத்தையும் வணங்குகிறார்கள் சொத்துக்களை வணங்குவது பணத்தை வணங்குவது என்பது முன்னால் தெய்வமாக ஒரு சிலையாக வைத்து வணங்குவது என்பது அல்ல அந்த சொத்துக்களை வணங்குவது என்றால் என்ன அவற்றை பற்றி அந்த மகத்துவம் அவற்றைப் பற்றி அந்த டாம்பிகம் உள்ளத்திலே குடிகொண்டு அந்த சொத்துக்கள் வராவிட்டால் கவலை அடைவது சொத்துக்கள் சென்றாலும் கவலை அடைவது என்று நிதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது நேரடியார்களே மன உச்சியை வணங்குகிறார்கள் சொத்துக்களை வணங்குகிறார்கள் உலக வாழ்க்கையிலே சொத்துக்களை அடைவதுதான் அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில உதாரணங்களை கூட சொல்ல முடியும் காலையிலே ஆறு மணிக்கு வியாபாரத்துக்கு சென்றால் இரவு பத்து மணிக்குத்தான் அவர் வீட்டுக்கு வருவார் அதற்கிடையில் அவருக்கு தொழுகையும் கிடையாது விக்கிரௌராதுகளும் கிடையாது ஒரு ஜனாசா வீட்டுக்கு போவதற்கும் அவருக்கு நேரம் கிடையாது தாய் தகப்பனுடைய சுகது விசாரிப்பதற்கும் அவருக்கு நேரம் கிடையாது அதற்கு விருப்பமும் கிடையாது தனக்கு கிடைத்த பிள்ளைகளுடைய விவகாரங்களை கவனிப்பதற்கு பாடசாலை விவகாரங்களை கவனிப்பதற்கு கூட அவருக்கு நேரம் கிடையாது அந்த அளவு தூரம் அவர் உழைப்பிலே மூழ்கி தன்னை இழந்து கரைந்து தன்னுடைய சொத்துக்களை வணங்கு ஒரு நிலைக்கு அவர் மாறியிருக்கிறார் ஆபத்தான விஷயம் ஆபத்தான விஷயம் இவர் உலக வாழ்க்கையிலே மூழ்கிவிட்டார் மயங்கி விட்டார் அவரை கரை மிக கஷ்டமாக இருக்கிறது அவர் பேசினால் பணம் மூச்சு விட்டாலும் பணம் சொத்து செல்வங்கள் வீடு வாசல்கள் வாகனாதிகள் என்று அவரோடு பேச முடியுமே தவிர வேறு பாஷைகள் அவருக்கு விளங்க மாட்டார் எந்த நேரத்திலும் அந்த ஹிம்மத்தோடு தான் அவர் இருந்து கொண்டிருப்பார் அல்லாவுடைய நிலடியார்களே இப்படியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது இஸ்லாத்திலே உழைக்கக்கூடாது பொருள் தேடக்கூடாது வாகனம் வைத்திருக்க கூடாது வீடுகளை கட்டக்கூடாது என்று யாரும் பிழையாக நினைத்து விடக்கூடாது உலக வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக தரப்பட்டிருக்கிறது இது ஹலீஃபாவுடைய இடம் அல்லாவுடைய பிரதிநிதியுடைய சாப்பாடு உணவு தேவை அவனுக்கு இல்லம் தேவை வாகனம் தேவை பிள்ளைகளை வளர்ப்பதற்கு அவனுக்கு பணம் தேவை அவன் கல்வி கற்க வேண்டும் உழைக்க வேண்டும் யாரும் அதனை மறுக்க முடியாது நபிமார்கள் தொழில் தொழில் செய்திருக்கிறார்கள் அஷரத்துல் முபஷரா எனப்படக்கூடிய சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து சகாபாக்களும் பணக்காரர்கள் மாளிகைகளை வைத்திருப்பதிலோ ஒரு வாகனத்திற்கு பத்து வாகனங்களை வைத்திருப்பதிலோ எந்த தவறும் கிடையாது அது கட்டாயமாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் இஸ்லாத்தை வளர்க்க வேண்டுமா சமுதாயத்திலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமா சுய மரியாதையோடு வாழ வேண்டுமா பணம் தேவை பொருள் தேவை வீடு வாசல் தேவை ஆனால் அதனை உள்ளத்தில் வைத்து பூஜிக்கின்ற நிலைக்கு மாறிவிடக்கூடாது அதனை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டும் அதற்குரிய இடத்தை கொடுக்க வேண்டும் அல்லாஹு தாலா குரானிலே நல்லடியார்கள் அல்லாவுடைய மாளிகையிலே இருக்கக்கூடிய நல்லடியார்களுடைய பண்புகளை பற்றி சொல்கிறான் அந்த பழிவாயிலே இருக்கின்ற மனிதர்கள் நல்லடியார்களுடைய பண்பு என்னவென்றால் அவர்களுடைய வியாபாரங்களோ கொடுக்கல் வாங்கல்களோ அல்லாஹு தாலாவை திக்ரி செய்வதனை விட்டும் தொழுவதனை விட்டும் ஜக்காத்து கொடுப்பதனை விட்டும் அவர்களை பராக்காக்கி விட மாட்டாது எவ்வளவு அழகாக அல்லாஹு தாலா இந்த இடத்திலே சொன்னானா வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று இந்த இடத்திலே கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் என்று சொன்னானா நிச்சயமாக வியாபாரம் செய்வதும் கொடுக்கல் வாங்கல் செய்வதும் வைபாதத்திற்கு அது வாழ்க்கைக்கு அவசியம் கஸ்புல் ஹலாலி கட்டாயம் ஹலாலான சம்பாத்தியம் கட்டாயம் ஆனால் அந்த பணமும் அந்த சொத்து செல்வங்களும் இருக்க வேண்டிய இடத்தில் தான் இருக்க ஜமாவுடைய தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் தினத்திலே நீங்கள் அழைக்கப்பட்டால் அல்லாவுடைய திக்கிற்காக நீங்கள் வியாபாரத்தை விட்டு விட்டு நீங்கள் செல்லுங்கள் வதருள் பை தொழுகை முடிந்துவிட்டால் பரந்து செல்லுங்கள் அருளை தேடுங்கள் கதிரன் அல்லாவுடைய பொழுது சிக்கி செய்யுங்கள் அதிகமாக வாழ்க்கை எவ்வளவு சமநிலையான ஒரு கோட்பாடு வியாபாரமும் வேண்டும் தொழுகையும் வேண்டும் வியாபாரம் செய்கின்ற நேரத்தில் தொழுகை அல்ல தொகை இடம்பெறுகின்ற நேரத்தில் வியாபாரம் அல்ல ஒவ்வொன்றையும் உரிய நேரத்தில் செய்வதுதான் இஸ்லாம் ஜுமாவுக்காக அழைக்கப்பட்டால் வியாபாரம் ஹராமாகிறது வியாபாரத்திற்கு செல்வது என்பது வாஜிபாகிறது இதுதான் இஸ்லாத்தினுடைய நடுநிலையான வாழ்க்கை கோட்பாடு என்பதை மறந்துவிடக்கூடாது தொழுகைக்கு வந்துவிட்டோமா அங்கு அல் ஹுசூ அல் எனப்படுகின்ற அடக்கத்தோடு முழு மனதையும் அதிலே குவித்து பயபக்தியோடு சிந்தனையை முழுமையாக அந்த இடத்தில் எடுத்து நாங்கள் சொல்ல வேண்டும் அங்கு எமது வியாபாரத்தில் பரிமாறப்படுகின்ற காசோலை பற்றிய சிந்தனை வரக்கூடாது அங்கு எமது வாகனத்தை பற்றிய சிந்தனை வரக்கூடாது நான் ரபுல் ஆலமீனுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் எனது பணம் எனது சொத்துக்கள் எல்லாம் அழிந்து விடக்கூடியவை என்னுடைய ரப்புக்குடைய சன்னிதானத்திலே நான் நிற்கின்றேன் அவையெல்லாம் அற்புமானவை எந்த நேரத்திலும் அழியக்கூடியவை ரப்பே நீ என்னை ஏற்றுக்கொள்வாயாக என்று எல்லாவற்றையும் ஒரு பக்கம் தூக்கி எறிந்து விட்டு தான் சப்பிலே நிற்க வேண்டும் சொல்ல வேண்டுமே தவிர அந்த நேரத்திலே அந்த சிந்தனை வரக்கூடாது தகபீரத்து எஹராம் எனப்படுகின்ற தக்பீர் ஒரு நல்ல விளக்கம் சொல்லுவார்கள் மூலமாக நாங்கள் அல்லாஹு அக்பர் கையை உயர்த்துகிறோம் எமது காதில் சோனை வரை நேரத்திலே நாம் உயர்த்துகின்ற பொழுது ஒரு தத்துவத்தை சொல்லுகிறோம் பிள்ளை குட்டிகளை எனது பட்டங்களை பதவிகளை எனது உலகத்து எல்லா சோழிகளையும் எனது முதுகுக்கு பின்னால் ஏதோ வீசிவிட்டேன் அல்லாஹு அக்பர் என்று தத்மீர் கட்டி என்னுடைய ரப்பே உன்னை எனது மனதிலே ஏதோ இருத்து விட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த பிரகடனம் தான் இருக்கிறான் பள்ளிவாசலுக்குள் வந்துவிட்டால் அந்த சிந்தனை அந்த வியாபார சிந்தனை அந்த பிள்ளை கட்டுகளுடைய சிந்தனை வரக்கூடாது பிரபுலமேனுக்கு முன்னால் வந்து பூரணமான மனதோடும் லயித்து நிற்க வேண்டும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எனவேதான் கதிரன் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் ஜுமாவுடைய தொழுகையை முடித்துவிட்டு வெளியே சென்று என்றால் அங்கு நீங்கள் அதிகமாக அல்லாவை செய்து கொள்ளுங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாவுடைய ஞாபகம் இதனைத்தான் அல்லாஹு தாரா எதிர்பார்க்கின்றார் அல்லாவுடைய நினைக்கிறார்களே எனவே பொருள் தேடக்கூடாது என்பது அல்ல சொத்து செல்வங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடாது என்பது அல்ல ருசியான சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது என்பது அல்ல அழகாகவும் கவர்ச்சியாகவும் உடுக்கக்கூடாது என்பது அல்ல சுத்தமாக இருக்கக்கூடாது என்பது அல்ல உலகத்திலே நாங்கள் இரண்டு விதமான தீவிரங்களை பார்க்கிறோம் ஒரு சாரார் துறவிகள் சன்னியாசிகள் உலகத்தை துறந்த முனிவர்கள் அவர்கள் திருமணம் முடிக்க மாட்டார்கள் சொத்து செல்வங்களை வைத்திருக்க மாட்டார்கள் ருசியான உணவுகளை சாப்பிட மாட்டார்கள் ஏகாந்தத்திலே இருப்பார்கள் மலை அடிவாரங்களிலே முனிவர்களாக சமூகத்தை விட்டு தூரமாகி உலக இன்பங்களில் இருந்து விலகி இருப்பார்கள் அல்லா கடுமையாக இதனை குவானிலே கண்டிக்கிறான் ரஹுபானி அவர்களாக கண்டுபிடித்துக் கொண்ட துறவரம் கண்டிக்கிறான் இந்நிலையில் ஐந்க ஹக்கன் உனது கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உரிமை இருக்கிறது இன்னலி பதனிக்கு அழைக்க ஹத்தன் உனது உடம்புக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உரிமை இருக்கிறது உன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கிறது என்று ஒரு மனிதன் தன்னுடைய நியாயமான தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்வதை இருக்கிறான் எனவே துறவரம் உலகத்திலிருந்து தூரமாக இருந்து மனிதனுடைய ஆசாபாசங்களை எப்படியெல்லாம் அனாவசியமாக அடக்குகின்ற முறையல்ல இஸ்லாத்திலே இருக்கிறது எவ்வளவு அழகாக அல்லாஹு தாலா நெறிப்படுத்தி இருக்கிறான் திருமணம் செய்வது என்பது என்னுடைய சொன்னா அதனை யார் செய்யவில்லையோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று குடும்ப வாழ்க்கையை வலியுறுத்தி இருக்கிறது இஸ்லாம் துறவரத்தை அல்ல புதுவையாக நிற்கும் சதப்பா உங்களுடைய ஆசையை உங்களுடைய பாலியல் உணர்வை தீர்த்துக்கொள்வதும் கூட ஒரு சதப்பா என்று சல் அல்லாஹ் அலுவலாம் அவர்கள் சொன்னார் அல்லாவுடைய நல்ல குரானிலே கேட்கின்றார் தன்னுடைய அடியார்களுக்கு என்று இந்த உலகத்திலே எத்தனையோ வகையான கவர்ச்சிகளை வெளிப்படுத்தி இருக்கிறான் அவற்றை யாருக்கு தான் தடுக்க முடியும் என்று கேட்கிறான் ஜீவனோபாயத்திலே மிகவும் நல்லவைகளையெல்லாம் நாங்கள் தந்திருக்கிறோம் அவற்றை யாரும் தடுக்க கூடாது மக்கள் அனுபவிப்பதற்காக வண்டித்தான் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான் எனவே அனுபவிக்கலாம் சாப்பிடலாம் உழைக்கலாம் குடும்பம் நடத்தலாம் பயணங்கள் போகலாம் நல்ல முறையில் உடுக்கலாம் எந்த தடையும் கிடையாது அண்ண ஒரே ஒரு தடை அதிலே ஹலால் ஹராத்தை பேணுகிறோமா இரண்டாவது கட்டுப்பாடு அதிலே நாங்கள் மூழ்குகிறோமா அல்லது அதனை நிதானமாக பார்க்கிறோமா என்பதுதான் அல்லாவுடைய நிலனடியாக நோய் வாய்ப்புடைய காலம் அந்த நேரத்தில் அவர்கள் இதற்கு பிறகு நான் உயரோடு இருக்க மாட்டேன் என்று நம்புகிறார்கள் எனவே ரசூல் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடத்திலே வந்த அவர்கள் யார சூழல்லா நான் எனது முழு சொத்துக்களிலும் மூணில் இரண்டு பங்கை நான் தர்மமாக கொடுத்து விடப் போகிறேன் மூணில் ஒரு பங்கை தான் நான் எனது பிள்ளைகளுக்காக வெண்டி வைத்துவிட்டு போகப் போகிறேன் என்று சொன்னார் சகில் புகாரியில் மூணில் இரண்டு பங்கு தர்மம் மூணில் ஒரு பங்கு தான் எனது பிள்ளைகளுக்கு என்று சொல்லுகிறார் செல்ல அல்லாஹூ அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் அது சற்று அதிகம் அல்லவா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த நேரத்திலே மூணில் ஒரு பங்கு அல்லது அரைவாசி அதுவும் அதிகம் என்று சொல்லதாஸ்லாம் மக்கள் சொல்லுகிறார் ஏன் காரணம் சொல்லுகிறார்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை மற்றவர்களிடத்திலே கையேந்துபவர்களாக விட்டுவிட்டு போகக்கூடாது அவர்கள் மற்றவர்களிடத்திலே சென்று கையேந்து அவர்கள் இழிவுபட்டவர்களாக இருப்பதனை விடவும் அவர்களை வசதி உள்ளவர்களாக வாய்ப்பானவர்களாக விட்டுவிட்டு செல்வதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று சல்லா அலுலாமுக்குள் சொல்லுகிறார்கள் எனவே ஒரு மனிதன் அலாலான முறையிலே உழைத்து தன்னுடைய பிள்ளைகளை கௌரவமானவர்களாக வசதியானவர்களாக மற்றவர்களிலே தங்கியில்லாதவர்களாக மாற்றிவிட்டு போவது என்பதும் இஸ்லாமத்திலே சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கலாம் அல்லாவுடைய நடிகார்களே எனவே நிதானமாக நாங்கள் இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் எனப்படுகின்ற இந்த உலகத்திலே மூழ்கி எமது வாழ்க்கையை நாங்கள் நாசப்படுத்திக் கொள்ளக்கூடாது மாத்திரமல்ல உலகத்திலிருந்து முழுமையாக தூரமாக இருந்து நாங்கள் பலகீனமாகி விடுவோம் கூடாது என்பதை மறந்துவிடக் கூடாது அல்லாவுடைய நிலடியார்களே ஒரு முஸ்லிம் இந்த உலக வாழ்க்கையை பார்ப்பதற்கும் முஸ்லிம் அல்லாத ஒருவன் பார்ப்பதற்கும் இடையிலே பெரிய வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் இடையிலான வித்தியாசம் இருக்கிறது சொல்லுவார்கள் அஹ்மத் மடையன் இந்த உலகத்திலே வாழுவதை சாப்பிடுவதற்காக மடையன் அவன் வாழுகிறான் சாப்பிடுவதற்காக ஆனால் அல் புத்திசாலி அவன் வாழுவதற்காக வேண்டி சாப்பிடுகிறான் சாப்பிடுவதற்காக வேண்டி வாழுவதற்கும் வாழுவதற்காக வேண்டி சாப்பிடுவதற்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது சிலருடைய வாழ்க்கையின் நோக்கமே சாப்பாடுதான் அனுபவிப்பதுதான் தாம்பிகமாக வாழ்வதுதான் என்றால் அது ஒரு மிகவும் கீழ்த்தரமான ஒன்று வாழ்க்கையிலே சாப்பாடு தேவை உழைப்பு தேவை ஆனால் எமது பிரதானமான லட்சியத்தை பலப்படுத்தக்கூடிய வகையிலே துணையாக உறுதுணையாகத்தான் அது இருக்க வேண்டுமே தவிர வாழ்க்கையின் குறிக்கோள் பணம் சம்பாதிப்பது அல்ல நோய் நொம்பலம் இல்லாமல் வாழ்வதன் கௌரவமாக ஒரு வீட்டிலே வாழ்வதன் மற்றவர்களுக்கு முன்னால் தலை புனியாமல் சுயமரியாதையோடு வாழ்வதன் அல்லாவுடைய பாதையிலே செலவழிப்பதன் நல்ல காரியங்களுக்கு கொடுப்பதற்கு தான் பணம் தேவையை தவிர வணங்குவதற்கு அல்லமா அம்பாளுக்கும் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளை குட்டிகளும் உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுக்கு சோதனை என்று அல்லாஹு தாலா சொன்னார் சிலர் தங்களுடைய பிச்சலங்களை வணங்குகிறார்கள் சொத்து செல்வங்களை வணங்குகிறார்கள் அல்லாஹு தாலா காவிர்களை பற்றி சொல்கிறான் உலா இக்கல் அண்ண அவல் அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள் ஏன் மிருகங்களை விடவும் கீழ்த்தரமானவர்கள் என்று குரவானிலே சொல்கிறார் காரணம் என்னவென்றால் அண்ணாம் அவர்கள் சாப்பிடுகின்ற பொழுது மிருகங்களைப் போன்று சாப்பிடுகிறார்கள் அல்லாவுடைய நெனடியார்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் பிரதானமான லட்சியம் அல்லாவுடைய திருப்தியை அடைவது சுவர்க்கத்தை அடைவர் இந்த உலகத்திலே தானம் சுபீட்சமாக வாழ்ந்து மற்றவர்களையும் சுபீட்சமாக வாழ வைப்பது இதுதான் மனிதனுடைய புனிதமான குறிக்கோளாக இருக்க வேண்டும் உலகத்திலே இருந்து தீமைகளை இல்லாமல் ஆக்குவது நன்மைகளை மனித சமுதாயத்தின் எல்லாவிதமான நலன்களையும் மனித சமுதாயம் அடைந்து கொள்வதற்கு உறுதுணையாக இருப்பது எவ்வளவு புனிதமான ஒரு குறிக்கோள் அவன் ஹலீஃபாவாக இந்த உலகத்துக்கு வந்தது அதற்குத்தான் ஆனால் அவன் சொத்தினுடைய அடிமையாக புகழனுடைய அடிமையாக பதவியினுடைய அடிமையாக மாறுகின்ற பொழுதும் அவனுக்கும் இந்த விருகத்துக்கும் இடையில் வித்தியாசம் கிடையாது அல்லாவுடைய நல்லடியார்களே காரூனை பற்றி அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகின்ற வசனம் மிகவும் முக்கியமான ஒரு வசனம் காரோன் உலகத்திலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய பணக்காரன் மிகப்பெரிய ஒரு அறிவாளி ஆனால் அவனிடத்தில் இருந்த மிகப்பெரிய பலஹீனம் என்னவென்றால் அவன் நினைத்தான் என்னுடைய எல்லா சொத்துக்களும் என்னுடைய அறிவினால் என்னுடைய ஞானத்தினால் என்னுடைய கட்டித்தனத்தினால் தான் என்று அவன் நினைத்தான் அந்த இடத்திலே அவன் பெரிய தவற விட்டு விட்டான் இன்னமா உதி அலை நான் இவை அனைத்தையும் பெற்றிருப்பது என்னுடைய அறிவு ஞானத்தின் காரணமாக என்று தம்பட்டம் பெருமை அடித்தான் அல்லாவுடைய நெல்லடியார்களே அல்லாஹு தாலா அந்த புரவானுடைய வசனத்திலே அவனுடைய சொத்து செல்வங்களே கண்டிக்கவில்லை அல்லாஹு தாலா கண்டித்தது அவனுடைய மென்டாலிட்டியை அவனுடைய மைண்ட் செட்டை அவனுடைய மனப்பாங்கை அவனுடைய அகம்பாவத்தை அல்லாஹுதாலா சொன்னான் நீ ஆகரத்தை அடைந்து கொள்வாயாக ஆகரத்தை தேடிக்கொள்வாயாக அந்த சொத்து செல்வங்கள் என்னுடைய ரப்பிடம் இருந்துதான் வந்தன என்னுடைய கட்டித்தனம் எதுவும் இல்லை என்று நீ முதலாவது சிந்திக்க வேண்டும் இரண்டாவது அந்த சொத்து செல்வங்களை நீிலே ஜக்காத்திலே சமூக நலப் பணிகளிலே நீ செலவழித்து அதனூடாக மறுமை அல்லாஹால பெற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக வலா தன்சுபக்கம் துனியா துனியாவிலே உனக்கு இருக்கின்ற பங்கை நீ மறந்து விடாதே துனியாவில் இருந்து ஓடிவிடாதே வாழ்க்கை அல்ல உனக்கு தேவை வாழ்ந்து கொண்டு நீ ஒரு நல்லடியானாக இருப்பது உன்னுடைய அறிவும் உன்னுடைய சொத்து செல்வங்களும் பயன்பட வேண்டும் இந்த உலகத்து மாந்தர்களுக்கு உன்னிடத்திலே பணிவு வர வேண்டும் உன்னிடத்திலே அடக்கம் வர வேண்டும் அதுதான் உன்னிடத்திலே இருந்து என்ற கருத்தை அல்லாஹுடைய வசனத்திலே சொன்னார் காரூனுடைய சொத்து செல்வங்களை கண்டிக்கவில்லை காரூனுடைய அறிவை கண்டிக்கவில்லை அப்படியாக இருந்தால் சுலைமான் அலஹிஸ்லாம் அவர்கள் துல்கர்ணை போன்ற நல்லடியார்கள் இவர்களை எல்லாம் கண்டித்திருக்க வேண்டும் சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத ஆட்சியையால் தான் எனக்கு தருவாயாக என்று ஏன் கேட்டார்கள் மற்றவர்களை அடக்கி ஒடுக்கி பிழிந்து வாழ்வதற்கா இல்லை நீதியை நிலை நாட்டுவதற்கு நன்மை ஏவி தீமையை தடுப்பதற்கு மனித சமுதாயத்தை உயர்ச்சி அடையச் செய்வதற்கு தான் கேட்டார்கள் துல்கர்ணைன் மிகப்பெரிய ஆட்சியாளர் ஒரு பெரிய அணைக்கட்டை கட்டிவிட்டு என்னுடைய தன்னுடைய பணி அடக்கத்தை வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாவுடைய நிலடியார்களே எனவே உலகத்தில் வாழுகின்ற பொழுது நிதானமாக வாழ வேண்டும் சொத்துக்களை வணங்குகின்ற பதவிகளை வணங்குகின்ற நிலைக்கு நாங்கள் போகாமல் அவை அனைத்தையும் உரிய இடத்தில் வைக்க வேண்டும் கடமைகளை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நேரத்தில் கடமைகளுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் ஒரு ஜுமாவுடைய தினத்திலாவது நேர காலத்தோடு பள்ளிவாயலுக்கு வந்து அந்த நேரத்தில் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று கூட சிந்திக்க முடியாத நிலையில் பலர் இருப்பதை நினைக்கின்ற பொழுது மிகப்பெரிய கவலையாக இருக்கிறார் எந்த நேரத்திலும் மவுத்து வரலாம் நாம் சேர்த்த இந்த சொத்து செல்வங்கள் எங்களை விட்டு மிகவும் அவசரமாக போய்விடும் சகோதரர்களே விபத்திலே மரணிக்கலாம் ஹார்ட் அட்டாக்கிலே மரணிக்கலாம் கொரோனாவிலே முப்பத்தி ஐயாயிரம் பேர் இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே இந்த சுனாமியால் இறந்து போனார்களே ஒரு செக்கனிலே நாம் அதனைப் பற்றி சிந்திக்கவில்லையா நாம் வணங்கி வந்த இந்த சொத்து செல்வங்கள் நாம் பூஜித்த இந்த பதவிகளும் பட்டங்களும் எம்மாத்திரம் எனவே எந்த நேரத்திலும் அல்லாஹு தாலாவை மறக்காமல் இந்த சொத்து செல்வங்களை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து அவற்றை அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்வதற்கும் அவற்றை பார்க்க வேண்டிய முறையில் பார்ப்பதற்கும் ரபுலாலின் எனக்கும் உங்களுக்கும் தோபிக் செய்வானாக ய அல்லா எங்களுடைய உள்ளத்திலே இந்த சொத்து செல்வங்கள் பணம் இவை எல்லாவற்றையும் உரிய முறையிலே வைத்து அவற்றையெல்லாம் பராமரிக்கக்கூடிய அந்த பக்குவத்தையும் அனைவருக்கும் முசிவாக்குவாயாக ய அல்லா எங்களுடைய உள்ளத்திலே அந்த பக்குவத்தை நீ தருவாயாக நாங்கள் மூத்தாகின்ற சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மூத்தாக கூடிய சந்தர்ப்பத்தையும் அனைவருக்கும் நசைவாக்குவாயாக எங்களுடைய தாய் பாவங்களை மன்னித்தருள்வாயாக அவர்களுக்கு உயர்தரமான சுவர்க்கத்தை நசைவாக்குவாயாக இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த நாட்டிலே நீ உருவாக்குவாயாக நாளை மறுமையிலேயே உன்னை சந்திக்கின்ற பொழுதும் கல்புன் சலீம் தூய்மையான உள்ளதோடு உன்னை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அனைவருக்கும் அசைவாக்குவாயாக